ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்தில் யுகதர்மங்கள் என்ற பகுதியை பார்த்துன்னு வரும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த யுகதர்மங்கள் யுகம் வாரியாக நமக்கு அனைத்துமே மாறுபடுறது பிராணசக்தியிலிருந்து ஆரம்பித்து அனைத்துமே ஒவ்வொரு யுகங்களிலும் மாறுபடுறது என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பிராணசக்தி நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு யுகங்கள்லேயும் அவனவனுடைய உயிர் ஒவ்வொரு இடங்கள்லேயே இருக்குது அப்படின்னு காண்பிக்கிறது கிருத்தேதூ அஸ்திகா பிராணாக திரேதாயாம் மாம்சம் துவாபரே ருதிரம் செய்வ கலௌதூ அன்னாதிஷு ஸ்திதாக கிருத்தயுகத்தில் பிராணசக்தி எங்கே இருக்குன்னா எலும்பில் இருக்குது எலும்பு தேகத்தில் இருக்கிற வரையிலும் பிராணன் போகாது அப்படி கிருத்தயுகத்தில் ஒவ்வொருவருடைய தேகமும் அமையிறது திரேதா யுகத்தில் மாம்சத்திலே பிராணசக்தி இருக்குது அவனுடைய தேகத்தில் மாம்சம் இருக்கிற வரையிலும் உயிர் போகாது துவாபர யுகத்திலே ருதிரம் செய்வ இரத்தத்தில்தான் பிராணசக்தி இருக்குது உடம்பிலிருந்து இரத்தம் சுன்ற வரையிலும் உயிர் போகாது கலவு தூ அண்ணாதி சுஸ்திதாகா இந்த கலியில் அவன் சாப்பிடக்கூடியதான உணவில்தான் பிராணசக்தி இருக்கு உணவு ஒருவன் சாப்பிடாமல் இருந்தால் இறந்துவிடுவான் ஆனால் கிருத்த யுகத்தில் சாப்பிடாமல் இருந்தாலும் கூட உயிர் போகாது காரணம் பிராணசக்தி எலும்பில் இருக்குது ஆகையினாலே தேகத்தில் எலும்பு கரையிற வரையிலும் உயிர் போகாது அதே போல தான் த்ரேதா யுகத்தில் உணவு சாப்பிடாமல் இருந்தாலும் உயிர் போகாது மாம்சம் குறையக்கூடாது உடம்பில் துவாபர யுகத்தில் இரத்தத்தில் தான் பிராணசக்தி இருக்குது அவன் உணவே சாப்பிடாமல் இருந்தாலும் உயிர் போகாது ஆனால் இந்த கலியில் சாப்பிடாமல் இருந்தால் உயிர் போயிடுறது காரணம் பிராணசக்தி அவன் சாப்பிடக்கூடியதான உணவில் தான் இருக்குது அப்படின்னு காண்பிக்கிறா மகரிஷிகள் இதை கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா நிறைய ஆதாரங்கள் இருக்குது வேதங்கள்லேயும் புராணங்கள்லேயும் அதை தான் நமக்கு அடிப்படையாக கொண்டு மகரிஷிகள் இதை சொல்கிறாலே தவிர இவர்களாக சொல்கிறான்னு நாம் நினைக்கக்கூடாது அதான் மகரிஷிகளுடைய வாக்கிற்கு மிகவும் மதிப்பு அதிகம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா எத்தனையோ யுகங்களுக்கு முன்னர் நடந்ததே கூட ரிஷிகளாலே சொல்ல முடியும் நடக்க போகிற விஷயங்களையும் கூட நம்மால் ரிஷிகளால் கணித்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது மகரிஷிகளுக்கு உள்ள பெருமை இது இந்த பிராணசக்தி இந்த இடத்தில் இருக்குங்கிறதுக்கு நிறைய உதாகரணங்கள் சொல்லலாம் இப்போ உதாகரணத்திற்கு பார்த்தோமானால் இராட்சசர்களுடைய வதங்கள் எல்லாம் சொல்கிற பொழுது இரத்தபிந்து என்று ஒரு இராட்சசன் அம்பாள் அவனுடைய தேகத்தை அடித்ததும் அவன் உடம்பிலிருந்து எவ்வளவு சொட்டு இரத்தம் பூமியில் விழருதோ ஒவ்வொரு இரத்த சொட்டிலிருந்தும் ஒவ்வொரு அசுரன் ஆவிர் அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்தில் வருது அதை தான் நாம் தேவி மகாத்மியம்னு சப்தசத்தின்னு பாராயணம் பண்ணுறோம் அதில் வருது இந்த சரித்திரம் ஒரு புருஷன் ஸ்திரீயும் சேர்ந்து தானே ஒரு ஜீவன் வரும் இரத்தத்திலிருந்து எப்படி அசுரர்கள் ஆவிர்வவிச்சான்னா இரத்தத்தில் பிராணசக்தி இருப்பதுனாலே அந்த ரத்தத்திலிருந்தே ஆவிர் பவிக்கிறார்கள் இராட்சசர்கள் அப்படின்னு பார்க்குறோம் மார்க்கண்டேய புராணத்தில் அதே போல் மகாபாரதத்தில் திரௌபதி ஒரு சபதம் பண்ணுறாள் துரியோதனனுடைய இரத்தத்தை என்னுடைய கேசத்தில் தடவிக்கொள்ளும் வரையிலும் நான் கேசத்தை முடிய மாட்டேன் ஒரு சபதம் பண்ணுறாள் துரியோதனனுடைய ரத்தம் என்ன தேங்காய் என்னையா தலையில் தடவிக்கிறதுக்கு அப்படின்னா அங்கே ஒரு சூக்மம் இருக்குது துரியோதனனுடைய பிராணசக்தி அவனுடைய இரத்தத்தில் தான் இருக்குது அவனுடைய தேகத்திலிருந்து இரத்தத்தை எடுத்துவிட்டால் அவனுக்கு உயிர் போயிடும் அதை மறைமுகமாக சொல்கிறாள் திரௌபதி காரணம் துரியோதனன் யார் தன்னுடைய கணவருக்கு சகோதரன் பங்காளி தன் கணவருடைய சகோதரன் இறந்து போகணும் கொல்லப்படணும் அப்படின்னு ஒரு ஸ்திரீ நினைச்சால் அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும் நாசமாக போயிடும் அப்படி சொல்லக்கூடாது என்கிற தர்மத்தை மனதில் வைத்துதான் திரௌபதி துரியோதனனுடைய தேகத்திலிருந்து இரத்தத்தை எடுக்கணும் என்பதை மறைமுகமாக சொல்கிறாள் அந்த தர்மமானது அங்கே சொல்லப்படுறது அப்போது துரியோதனனுடைய பிராணசக்தி எங்கே இருக்குன்னா அவனுடைய ரத்தத்தில் இருக்குது அப்படிங்கறத தான் காண்பிக்கிறாள் திரௌபதி அப்படி இரத்தத்தில் பிராணசக்தி இருந்தது ஒரு யுகத்தில் இந்த கலியில் நாம் சாப்பிடக்கூடியதான உணவில்தான் இருக்குது கலவுதூ அன்னாதி சுஸ்தாக அப்படின்னு இருப்பதனாலே தான் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் உபவாசம் என்று ஆரம்பமாகுது நாம் எந்த விரதத்தை எடுத்திருந்தாலும் அந்த விரதத்தை செய்வதற்கு முன்னர் உபவாசம் என்று சொல்லியிருக்க காரணம் சாப்பிடக்கூடாத ஆகாரங்களை நாம் சாப்பிட நேரும் துராகாரம்னு பேர் சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டுட்டோ நாம் இந்த விரதங்களையோ பூஜைகளையோ செய்தோமானால் அதனால் கெட்ட பலம்தான் நமக்கு வரும் துராகாரம் அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடியதான ஆகாரம்னு ஒரு ஒரு வக முறை இருக்குது அதில் ரொம்ப வாசனை வரக்கூடியதான உணவு பொருள்கள் சாப்பிடக்கூடாது அதிகமான நிறத்தை காட்டக்கூடியதான உணவு சாப்பிடக்கூடாது நிறைய கலவை உள்ள உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது சமைக்கிற பொழுதே வாசனை அதிகமாக வரும் சில அந்த வஸ்துக்களை சாப்பிட்டால் புத்தியை கெடுக்கும் அதிகப்படியான வாசனையை வரக்கூடியதான உணவு சாப்பிட்டால் அவன் முழுமையாக இராட்சசனாகவே மாறி போயிடுறான் அதிகப்படியான நிறத்தை காட்டக்கூடியதான உணவை சாப்பிடுவதாலே அவனுடைய மனது கெட்டு போகுது நிறைய வஸ்துக்களை சேர்த்து சமைக்கக்கூடியதான உணவு சாப்பிட்றதுனாலே அவனுடைய தேகம் கெட்டு போகுது அதாவது ஒவ்வொரு வஸ்துக்களும் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட சாமான்களை அதில் சேர்த்து செய்யணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது இப்போ இந்த நாள்லாம் நிறையா சாமான்களை சேர்த்து உணவு சமைக்கிறதுன்னு வருது என்னென்னவோ நிறைய நிறத்துக்காக சில சாமான்கள் வாசனைக்காக சில சாமான்கள் அளவுக்காக சில சாமான்கள் அப்படின்னு நிறையா சாமான்களை சேர்த்து ஒரு உணவுகள் செய்யப்படுறது அதை இது மாதிரி வர்த்த தினங்களில் நாம் செய்யக்கூடியதான கர்மாக்கள் செய்ய வேண்டியதான தினங்களில் அது மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலே தான் உபவாசம் என்று வச்சுருக்கா எந்த பூஜை கோமங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் முதல்ல உபவாசம் என்று ஆரம்பமாகிறது ஆனால் நமக்கு என்ன தோணும்னா என்ன செய்ய சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கேன் சார் சாப்பாட்டில் மட்டும் கை வைக்கப்படாது அப்படின்னு நாம் வாத்தியார்ட்டை முதல்லையே சொல்லிடுவோம் நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறேன் குட்டிக்கரணம் கூட தயாராக இருக்கேன் ஆனால் சாப்பாட்டில் மட்டும் கை வச்சிடாதீங்கோ அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அந்த சாப்பாடானது கட்டுப்பாடாக இருந்தால்தான் நமக்கு பிராணசக்தியானது கிடைக்கும் துராகாரங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள் சாப்பிடுவதனாலே தான் நம்முடைய தேகமும் கெட்டு போகிறது புத்தியும் கெட்டு போகிறது மனதும் கெட்டு போகிறது நம்முடைய ஆயுஷும் குறைஞ்சு போய்டுறது அப்படின்னு இந்த கலியில் நாம் சாப்பிடக்கூடியதான உணவிற்கு கட்டுப்பாடுகள் நிறையா சொல்லியிருக்கார் பராசரர் என்கிற மகர்ஷி மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்